சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனம் வந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நிகழ்ச்சியை திருவாளர் பாண்டிச்சேரி திரு சம்பந்தம் அவர்கள் விளக்கியேற்றி உலாவினை சிறப்பிப்பார்கள் றிக்கோள் இல்லாது கட்டேன் குறிக்கோள் இல்லாது கட்டேன் கடிந்த நாடும் குறிக்கோள் இல்லாது கட்டே கோதை மாதம் மேலனாய் கடிந்த நாடும் குறிக்கோள் இல்லாது கட்டேவுடன் உப்பு கோலனாய் கழிந்த நாடும் குறி ஓடில் நாதுக் லாது கட்டியுலா படனேடி திருப்பும்பீச்சரத்துடே go okay. okay. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனைய வரலாத்திலே முக்கியமான பகுதி மதுரையில் அவர்கள் செய்த அரிய பெரிய தொண்டு அதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் திருநாவுக்கரசு சுவாமிகள் வேற்று மதத்தவர்களாகிய அவரை எத்தனை இன்னு உள்ளாக்கினார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன் ஒரு தனி மனிதர் சிவனுடைய அருள் பெற்ற ஒன்றினாலே மாத்திரம் அந்த ஒரு திண்மையினாலே மாத்திரம் அவர்கள் வேற்று சமயங்கள் செய்த தீங்கு அத்தனையும் விலக்கிக் கொண்டார் அல்லவா நாம் ஆடியல்லோம் என்று எதிர்த்து ஒரு அரசனை எதிர்த்து நின்ன ஒரு தனி மனிதர் அதற்கு என்ன காரணம் சிவனுடைய அருள் ஆமா இது நல்ல என்ன தெரிகிறது சிவனுடைய அருள் நமக்கு இருந்தால் எதையும் எதிர்த்து நிற்க முடியும் என்பதுதான் நமக்கு வெளிப்படை இல்லையா சுண்ணாம்பு கால வகையில போட்டும் போது சிவனை பாடி பிழைத்துக் கொண்டார் நஞ்சத்தை கொடுத்த போது அதனையும் குடித்து கொண்டார் யானையை விட்டு இடதி செய்த போது அப்பையும் பிழைத்துக் கொண்டார் அந்த பாடம் தான் நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன் கல்லுண கட்டி போட்ட போது கூட நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அந்த பதியத்தை பாடி அவர் பிழைத்துக் கொண்டார் என்ப வரலாறு அல்லவா இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது ஆண்டவனுடைய திருவரும் நமக்கு இருக்குமேயானால் எந்த துன்பத்தையும் நாம எதிர்த்து சமாளிக்க முடியும் என்பது நமக்கு வெளிப்படை அல்லவா அப்ப கரையேறிவிட்டார் நல்ல வேலையா போச்சு இன்னும் துன்பத்தை குடிச்சிரு குடிச்சிருந்தார்களா இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கும் அவர்கள் மாமிக்கு துன்பம் கொடுக்கணும் என்பது நோக்கம் எனக்கு அல்ல இன்ன ரெண்டு நல்ல பதியம் நமக்கு கிடைத்திருக்கும் அல்லவா கிடைச்சதையே நமக்கு பார்க்கறதுக்கு அவகாசமும் அறிவும் இல்லைவா ஆமா ஆக கரையேறி விட்டார் நேர போகிறாரு திருப்பாதிரி புரி ஒரு கோயிலுக்கு கடலூர்ல தானே இருக்கிறது திருப்பாதிரி புரியுதானே இருக்கிறது அந்த கரையேற விட்ட குப்பம் என்ற பகுதி ஆமா நேர திருப்பாதிரி புரி ஒரு கோயிலுக்கு போறார் நீ தான் என்னை பெற்றெடுத்தவன் என்றும் சொல்லுகிறார் அந்த பாட்டை நான் சென்ற மாதம் பாட்டி காட்டிவிட்டேன் பாடி காட்டிவிட்டேன் என்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினதாய் இப்ப நாம என்ன கேட்டா நான் என்ன சொன்ன உங்க அப்பா இருக்காருன்னா இல்ல அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிடுவேன் இல்ல இல்ல கிடையாது திருப்பாதிரி புயல சிவன் தான் என்னுடைய தந்தை அவன் இருக்கிறான் அப்படி சொல்ற அளவுக்கு நான் இல்லை சொல்ல நீங்களும் இல்லை இல்லையா ஆமா அவர் சொல்ற எனக்கு தந்தை நீதான் தாய் நீதான் உடன் நீதான் அப்படின்னு சொல்றார் அப்படி சொன்னவாஜி தான் கடவுள் அவரை காப்பாற்றினான் என்றாலுமாய் எனக்கு எமாய் என்று சொல்லிட்டு போனா அதே அதே பதிகத்தில் பாருங்க அவர் சிவனுடைய திருவடியை எத்தனை வரவை நினைக்கிறார் பாருங்க அவர்கள் புழுவாய் பிறக்கம் புண்ணியா உன்னடி என் மனசே வழுவாதி இருக்க வரம் தர வேண்டும் எனக்கு வேறொரு வரமும் வேண்டாம் உன்னுடைய திருவடியை நான் நினைக்க நான் புழுவாய் பிறந்தாலும் பரவாயில்லை உன்னுடைய திருவடியை நினைக்கக்கூடிய வரத்தை எனக்கு கொடுத்து விடு நாம கேட்டமா இல்ல வேற யாராவது கேட்க முடியுமா அப்படி இல்ல சரி அதுக்கு அடுத்த பாட்டு உன்னுடைய கடலை நான் இணைந்து விட்டேன் உன்னுடைய திருநீரை நான் பூசிவிட்டேன் எனக்கு சிவலோகத்தை கொடுத்து விடு அப்படின்னு அதிகாரம் பண்றார் சாமி தேகுடர் சிவாய் பொலிய சிவாய நம என்று நேரு அணிந்தேன் தருவாய் சிவகதி கொடுத்துடு அப்படி கேட்கக்கூடிய தகுதி அந்த மாதிரி சிவாய நம என்று அவர் விபூதி எட்டநாள கேட்கிறார் சரி அதுக்கு அடுத்தபடி ஒரு பாட்டு உங்களுக்கு நினைவூட்டினி எனக்கு அச்சமே கிடையாது இப்ப நம்ம நாட்டுல பூகம்பம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்களா என்ன காரணம் நாம ஏதோ தவறு பண்றோம் அர்த்தம் நல்லவேளை சென்னை பக்கம் வரல அப்படி கோயம்புத்தூர் பக்கம் அப்படி அந்த பக்கமே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா ஆமா அதத்தான் சாமி நினைவூட்டுறார் மண் பாதளம் பூக்கு அதுதான் இந்த மண் பாதாள உலகத்துக்கு போனாலும் சரி மால் கடல் மூடி மற்ற ஏழு உலகம் விண்வான் திசை இந்த மால் கடல் வந்து இந்த உலகத்தை மூடிவிட்டாலும் சரி திசையெல்லாம் கெட்டுப்போனாலும் சரி எரிகின்ற சூரியன் சந்திரன் எரிந்து விழுந்தாலும் சரி சந்திரன் விழுந்தாலும் தாங்க முடியாது சூரியன் விழுந்தாதான் தாங்க முடியும்னு நினைக்கிற அதுதான் சிரமம்னு நினைக்காது சந்திரன் விழுந்தாலும் தாங்க முடியாது அந்த மிகுதியான குளிர்ச்சியை நாம தாங்க முடியாது ான வெப்பையும் தாங்க முடியாது அல்லவா ஆமா நமக்காக என்ன பண்ணிருக்கிறான் கடவுள் கொஞ்சம் வெப்பமாகும் கொஞ்சம் குடிராகும் இப்படி அப்படி மாற்றி கொடுத்துக் கொண்டிருக்கிறான் கவரி போய் அவன் கொடுத்து விட்டானே ஆனால் நம்ம பண்ணுகிற போக்கில் தனத்துக்காக கொடுத்து விட்டானே ஆனால் நம்மளால் தாங்க முடியாது அதைத்தான் சொல்றார் சாமி இரி வீடினும் விதி வீடினும் என்று பாடமும் உண்டு இரு என்பது இரண்டு சுடர் என்று பொருள் விதி என்பது விரிந்து எறுகின்ற சுடர் என்று பொருள் இரு சுடறு வீடிலும் அஞ்சல் நெஞ்சே என்னத்துக்கு எனக்கு என்ன அச்சம் கிடையாது நமக்கு ஒன்று கண்டோம் என்னது நான் பார்த்தது திருப்பாதிரி சுரியூர் கண் காவு நெச்சி கடவுள் சுடரான் கடல் அவனுடைய கடல் இணை எனக்கு இருக்கிறது இந்த துன்பம் எதுவானாலும் நான் சமாளித்துவிட என்னால் முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாமும் அவனுடைய திருவடியை வணங்கி விட்டால் இந்த துன்பம் எந்த துன்பமும் நமக்கு வராது என்று அர்த்தம் அல்லவா தேவாரம் உணர்த்துகிறது அப்பசாமியுடைய தேவாரம் உணர்த்துகிறது இதைத்தான் அதத்தான் முதல்ல ஒரு பாட்டு உங்களுக்கு நினைவூட்டினே பலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாத கட்டில் என்ன நமக்கு குறிக்கோள் இருக்கணும் சிவாலய தரிசனம் பண்ணணும் சிவன் போழை சொல்லணும் அவன் புகழை கேட்கணும் அவனுடைய நாமாவை சொல்லணும் விபூதி அணியரும் அந்த நெறியிலே நெதியில நாம நின்னும் கடிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டேன் பனிமலர் போதை மார்க்கும் மேல நாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் அருளகுநாதர் சொல்லுவார் நான் பெண் இன்பம் அனுபவிக்கும் போது கூட முருகா உன்னுடைய திருவடியை மறந்ததில்லைன்னு சொல்ற முடியுமா அந்த நினைப்பு இருக்க முடியுமா அருணகநல சொல்ற அதே தான் இவரும் சொல்ற காலநாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கட்டி வனிமலர் கோதை மாதம் வேலநாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கட்டி மெனிவோடு முப்பு வந்து கோலநாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கட்டி அப்ப அவனுக்கு இந்த பயப்பாதிபுரமா என்ன நினைப்பான் இருமுதே களி வருகிறதே நடக்க முடியே கால் வலிக்குதேன் நினைப்பான தவிர கடவுளே எனக்கு நடக்க முடியவில்லையே எனக்கு நடக்க வை என உடம்ப சரியா வை அப்படின்னு சொல்லுவானா சொன்னான்னா இவனுக்கு நன்மை இல்ல ஐயோ அப்பா ஐயோ அப்பா கத்தி போறதை தவிர வேற ஒன்று வழி அடத்தான் சொல்ற குறிக்கோள் இல்லாத கட்டுவிட்டேன் பாலனாய் கடிந்த நாளும் பரிமலர் போதை மாறம் மேல நாய் கடிந்த நாளும் வெடிவோடு முப்பு வந்து கோலநாய் கடிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் கேளுடம் பழனவேலி திருக்கொண்டிச்சரத்து இன்னொரு பாட்டின் உங்களுக்கு நினைவூட்டேன் மாட்டை தேடி மாடு என்பது செல்வம் ஒரு காலத்துல உனக்கு என்ன சொல்லுவார்கள் கேட்டா எனக்கு ஆயிரம் மாடு இருக்குன்னு சொல்லுவான் ஆயிரம் ஆடு இருக்குன்னு சொல்லுவான் இன்னைக்கு என்ன சொல்லுவான் பத்து வீடு இருக்கு வாடகை வருது நூறு கடை இருக்கு வாடகை நல்ல வேலையா செல்வதுக்கு கடை என்றோ வீடு என்றோ இல்ல இல்லையாட்டை தேடி மகிழ்ந்து மாடு செல்லும் மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் உள்ளே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் வெக்கங்கெட்டவனை நாணி நீர் என்பது என்ன சொல் வெக்கங்கெட்டவனை என்றுதான் பொருள் அல்லவா ஆமா பொய்யை நாட்டுகிறான் நாட்டு பொய் வேற நகரத்துக்கு பொய் அல்ல பொய்யை நாட்டுகிறான் ஒரு பொய்யை வரைப்பதற்கு ஒன்பது பொய் சொல்ல வேண்டும் என்பது நாட்டு மொழியில் இருக்கிறது ஆக என்ன பண்றான் ஒரு பொய்யை வரைக்கிறதுக்கு ஒன்பது பொய் சொல்றான் பொய்யை நாட்டுகிறான் நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நாணிலி வெக்கங்கட்டவன் என்று பொருள் நாணிலே வெக்கங்கெட்டவன் கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னவே இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கும் போதுதான் அதை சாதித்து கொள்ள முடியும் ஐயா மோட்டார் கார் அடிச்சு உயிர் போயிட்டு ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறான் அந்த உயிருக்கு அந்த விலை அந்த உயிர் திரும்பி வருமா உயிர் மதிப்பற்றதல்லவா அதுக்கு மதிப்பு உண்டா ஐம்பதனாயிரம் ரூபாய் அதுக்கு மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பா அல்லது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த உயிருக்கு மதிப்பு உண்டா கிடையாது அந்த மதிப்பு வர முடியாது எம் கே தியாகராஜபகதர் இருந்தாரு தேஞ்சானா பாடினார் இறந்துவிட்டார் உயிர் போய்விட்டது அந்த உடலை எரித்து விட்டார்கள் அந்த சாரீரம் கிடைக்குமா அந்த பாட்டு கிடைக்குமா ஜிஎன்பி பாடினார் இறந்து விட்டார் அந்த பாட்டு கிடைக்குமா நமக்கு இல்ல அந்த உயிர் போய்விட்டது உயிர் போனா அந்த கட்டையை கொண்டு எரித்து விடுமா இந்த கட்டைக்கு அப்புறம் மதிப்பு இல்லை அல்லவா ஆக உயிரைத்தான் நாம மதிக்கணும் லாரியை கண்டு நான் ஓடுறேன்னு சொன்னா சில பேர் பார்த்து வந்து வயதாறு ஓடுறாரு என்ன பண்ண யார் சிரித்து அதை கொண்டாட முடியும் கூட்டை விட்டு உயிர் போவதன் காட்டுப்பள்ளி உள்ளான் கடல் சேர்மினை அவனுடைய திருவடியை சேர்ந்து விடு இப்படித்தான் இந்த எனக்கென்னமும் சம்பந்தரை விட இந்த நெறிகள் நிறைய சொன்னவர் அப்பர் தான் சம்பந்தரும் சொல்லி இருக்கிறார் குறைச்சி சொல்லிவிட்ட நினைச்சு விடாதீங்க சம்பந்தர் தான் நமக்கு தலைவர் அவர் இல்லாவிட்டா இந்த சமுதாயம் போயிருக்கும் ஊதி தள்ளி இருப்பான் வேற்று சமயத்தை அவர்தான் காப்பாற்றி விட்டார் அதுக்கப்புறம்தான் அப்பர் சுந்தரர் மாணிக்கவார்கள் அதனால்தான் வயதுல சின்னவராக இருக்கிற சம்பந்தரை தலையில சூக்கி விட்டார்கள் அதனால்தான் சேற்றுலார் பெருமான் கூட சொல்வார் அவ முதல்வர் சம்பந்தர் சப முதல்வர் சம்பந்தர் என்றுதான் சொன்னார் அவரை அப்படி ஒரு பெரிய வாக்கல் மிக்க பெரியவர் பிரியான சம்பந்தர் இவர் இந்த உலகத்தில் அடிபட்டவரான நெடுக இந்த நெறியை அவர் நமக்கு உணர்த்தி செலுகிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டி கொள்கிறேன் எப்படி திரியான சம்பந்தர் திருமறை காட்டிலே அப்பறை பிரிந்தார் மதுரைக்கு போனார் திரும்பி அவர் சோழ நாட்டுக்கு வந்து தனக்கு பெரும் பெகு வெற்றியை கொடுத்த திருவிழாத்துக்கு போனார் திருவிழாத்துக்கு போய் முடிஞ்ச உடனே அப்பர் எங்கேயா கண் கேட்டார் ஏன் அந்த ஒரு எறும்பு சுத்தி வருது ஒரு பந்துரை எங்க பொறம்புறாங்க வரும் அதே மாதிரி இவர் சொல்றாரு அப்பரை பார்க்க நினைக்கிறார் திருப்பு துருத்தை நோக்கி சென்றார் உங்களுக்கு நினைவூட்டி அல்லவா ஆமா அதுபோல இவர் இந்த கட்டங்களெல்லாம் அனுபவித்து விட்டு திருப்பாதிரி புரியல போய் கரையேறி அங்க ஆண்டவனை வணங்கி விட்டு நேர திருவதிகை வர்றாரு ஏன் திருவதிகள அவர் புறப்பட்டார் புறப்பட்ட இடத்துக்கு வர்றாரு என்ன குறிக்கோள் அதுபோல விட்ட விட்டு நம்ம புறப்பட்ட வீட்டுக்கு போறோமா சாதாரணம் போறேன் வேற ஒரு வேலைக்கு போறான் வீட்டுக்கு போறான எங்கெங்கோ போறான் போற இடம் தெரியல அதத்தான் வீட்டுல ஐயாருக்கா போய் கேட்டா அது எங்க போயிருக்கோ அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவான் அது வாரியார் சொல்லுவார் அவன் போற இடத்த சொல்லிக்கிட்டு போக முடியல அதனால அவன் சொல்லாம போயிட்டான் அப்படி இல்லையா ஆமா அது போல என்ன பண்றாரு திருவதி வீரட்டானுக்கு வருகிறார் சுவாமி இடையில ஊர் இல்லையா நேரம் அங்கதான் வருகிறார் அங்க வந்து திருப்பதியும் பாடுற ஏன் அவனுடைய அருள் இவ்வளவு செய்து என்ன காப்பாற்றி விட்டது ஏன் திரும்பி வருகிறேன் உன்னுடைய திருவடிக்கெட்டு திருப்பதிய விரட்ட வருகிறான் சொல்லிம்யா ஆமா தேவாரி நிறைய பாடுவேன் எனக்கு ரெண்டாயிரம் பாட்டுக்கு மேல பாடும் மறந்து போனது ஆயிரத்தி ஐநூறு பாடம் ரெண்டாயிரம் நடந்து போனது ஆயிரத்தி ஐநூறு தான் நான் என்ன பண்ணுவேன் சரி அதுல சொல்லிருக்கிறேனா ஓபனால கற்க இழற்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர் கற்கமிட்டு நாய் போல கள்ளனவோ இதுக்கா நீ படிச்ச அடிச்சுட்டு படிச்ச கிடையாதுரா என்ன செய்யணும் கருணை வெள்ளும் விழிச்சடையார்க்கு ஆடாகி உள்ளம் அடங்க அல்லவோ நீ படித்தாய் என்று சொல்லுவார் தருணை சம்பந்தம் சம்பந்தம் அப்ப ஓகிறதுனால என்ன கிடைச்சிருக்கணும் ஆண்டவன் திருவடியை படித்து கட்டதனாலாய பயன் என்போல் நட்டாய் சொலாரி ஆமா போதிய உணரமா திருவடியை எப்படி நினைப்பது சம்பாதிக்க வழி சொல்லி தராங்க எப்படி நினைக்கிறது எதே ஒரு பொருளை பார்த்திருந்தாதானே தெரியும் தானேயே தெரியும் பத்து வருடத்துக்கு இந்த கப்பு கிடையாது தமிழர் தானே இந்த கப்பை சொன்னா எனக்கு எப்படி தெரியும் நினைக்க முடியும் அப்படி திருவடியை நினைப்பதற்கு யாராவது சொல்லித் தருகிறார்களா இது பெரிய பிரச்சனை அதோட அதோட விட்டுறேன் இதே அப்பதான் அப்படி நீ சிந்தித்து விட்டால் சிந்திப்பறியன சிந்திப்பதற்கு சிறந்து செல் முஞ்சி பொடிவன முத்து கொடுப்பன பழவினை தீர்ப்பன பாம்பு சுத்தி அந்த அழிந்து ஆடும் ஐயா அடித்தலைமே கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாவன கண்டேன் என்று சொன்ன பகுதியெல்லாம் என்ன என்று யாரும் விளக்கி சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் நான் சமய சொற்பொழிவு வண்டி வண்டியா கேட்டவன் ஆமா சமய சொற்பொழிவுகளுக்கு சொற்பொழிவு கேட்டேன் யாரும் இந்த திருவடியை நினைப்பதற்கு வழி சொல்லவே இல்லை பாட்டுக்கு பொ பாட்டை பாட்டினார்களே தவிர பொறுத்த அளவில் என்ன செய்ய முடியும் இல்லவா திருவடி என்று ஒன்று நான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் நினைக்காமல் இருக்க முடியவில்லை ஏதேனும் ஒன்றை நினைத்துக் வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அதத்தான் லியா அமர் நீது ஓடி ஊளரமாக்கே வைக்குமாக்கே ஓடிப் போறேன்னு பாத்து பாடம் அபிஷேகம் எப்படி திருவடியை பாக்குறது நானே ஒரு திருவடியை நினைத்து கொண்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி நீங்களும் செய்ய வேண்டியதுதான் பொறுப்பு ஒன்னும் செய்ய முடியாது இவர் சொல்றார் உன்னுடைய தூமல பாகம் காண்பான ஆதியை அலந்து போனேன் அதிகை வீரட்ட நீர் அப்ப கட்டப்பட்டு நாமளே ஒன்றை தேடிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள் நான் இணைக்கிறேன் ஏன்ோறுத்தோட்டை எடுத்து போட்டு கொஞ்சம் ஊற்றி ஒரு ஊறுகாய வச்சாலும் சாப்பிட்டு போயிடுவான் ஐயா நான் புடலங்கா கூட்டு பண்ணி வச்சிருக்கேன் ஊராய வைக்கிறேன்னா சாப்பிட்டு போயிடுவான் அதனாலதான் காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு வந்த பகவான் வெறும் சோர் மாத்திரம் இருந்தத சாப்பிட்டாரு மாம்பழத்துக்கு வச்சாங்க இந்த அம்மா சாப்பிட்டாரு வரலாறு வருகிறதல்லவா இந்த பெண் என்ன பண்ற பிற்பகல்ல ஏதோ ஒரு வத்தலை வறுத்து வச்சிருக்கிறானா அந்த மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுதி ஒரு பாட்டு பின்பகல் உணங்கள் ரெண்டு வத்தல் வரிச்சு வச்சிருக்கா நீ அதை தாப்பிட்டு போத்தல் தாப்பிட்டா உடம்புக்கு அது அந்த வயர் பசி போகுமா போகாதல்லவா அதன் நினைச்சாங்க என்னுடைய காலங்கள் எப்படி போய்விட்டது பின்பகல் உணங்கள் ஒரு காலத்துல நான் கோயிலுக்கு போறேன்னா நூறு பாட்டு நூத்தம்பது பாட்டு சொல்லுவேன் கோயிலுக்கு நூறு பாட்டு நூத்தம்பது பாட்டு சொல்லுவேன் இப்ப சொல்ல முடியல ஏன் வயசு இடம் கொடுக்கல ஒரு பக்கம் இடம் கொடுக்கல முப்பது முப்பது அதையாவது கடவுள் அல்லவா ஆமா விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதிச்சியாகும் விளக்கில் நன் தூய வெண் ஏறதாகும் விளக்கிட்டார் வேல் சொல்லின் ஞானமாகும் அழப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகல் தான் அருளுமாறே சட்டை எழுதி வச்சவர் நீ கோயிலுக்கு அதை விட கோயிலுக்கு விளக்கு போடுறதும் கோயிலுக்கு மாலை தொடுத்து கொடுக்கறதும் இதை ஒரு பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா அந்த புண்ணியத்துக்கு அளவு உண்டா கிடையாது கோயிலுக்கு பாத்து பாடிவிடு அப்படின்னு ஐயா எனக்கு பாட்டு தெரியாது வழிபாப்போம் இல்லையா ஆமா சொல்லி விடுக்கு நன்மை போனங்கிற இல்லையா ஆமா அதான் சாமி சொல்ற தேவாரத்துக்கு பொருள் எழுதாமலேயே நம்ம நாட்டில் வெளியிட்டாங்க சொல்லுவது தவறு என்று சொல்லுவார்கள் நான் சொல்றதெல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் கிளாஸ் ஓரளவுக்கு தான் என்னால சொல்ல முடியும் அது கூட ரைட்டா இருக்கும் முடியாது எனக்குன்னு தெரிந்த பொருளை சொல்லிவிடுகிறேன் அவ்வளவுதான் இவ்வளவு ஆகட்டும் பார்க்கலாம் ஆகட்டும் பார்க்கலாம் சொல்லுறது அவருடைய வரலாறுல வருகிறது அந்த பெரிய பணக்காரர் அவர் அவர் நான் உங்ககிட்ட திருவாசகத்துக்கு பொருள் எழுதி சொன்னே எழுதியே எழுதிட்டே இருந்தா ஒரு நாள் அந்த பணக்காரருடைய வண்டியில அதாவது மாட்டு வண்டி அப்படியாது மாட்டு வண்டியில திருத்திராபலியில புறப்பட்டு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரி தரிசனம் பண்ணிட்டு அந்த பாலத்துல வந்துகிட்டு இருக்காங்க அங்க காவேரி பெருசல்லவா அந்த பாலத்துல வந்து போது கேட்டானா இந்த பணக்காரன் ஐயா திருவாசகத்துக்கு உங்களை பொருள் தடவை திருவாசகத்து தெரியுமா இனிமே சொல்ல மாட்டேன் சொல்லு சொன்னா விழுந்துருவேன் தண்ணீர் அப்படின்னா பொருள் நான் சொன்னேன்னு சொன்னா ஓரளவுக்கு தான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பாடுறவன் சொல்லிக் காட்ட மாட்டேங்கிறான் சொல்றவன் பாடி காட்ட மாட்டேங்கிறான் இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கினேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் நான் ஒரு என்ட்ரன்ஸ் மாறி ஒரு அரிசி ஒடிமார்தான் நான் சொல்லுகிற வரலாறும் கதையும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சரியான வரலாறு கிடைக்கும்னா பெரிய படித்துக் கொள்ளுங்கள் வேற யாராவது பெரியவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களை நான் பசுவே வெட்டி தீங்கிறான் நாட்டையே வெட்டி தீங்குங்களா ஆமா ஆனால்தான் சங்கராச்சாரிய பசு வளர்ப்பு இப்படி நீதியான சில பதிகங்களை அவர் பாடுகிறார் to the okay. rise. Okay. கேட்க தர்மரத்தை வச்சுட்டாங்க தர்மரம் உட்கார்ந்து குடும்பத்தோடு கூட போற சில இடங்களில் தூக்கி போடுறேன் ஏன்னா தூக்கி வரும் என்ன சாமி என்ன ஒண்ணு சொல்ல யோ ஒன்னு அப்புறமா சொல்றீங்க நல்ல பக்கவாதி காரனை வச்சிருக்கேன் அவர் சொன்னது அவன் பெரிய பாட்டு யாருங்க அவங்க தெரியும் நல்ல பக்கவாதி காரங்க பிடிச்சு பிறக்கான் யாவன் அப்படின்ட்டாரு நீங்க விட்ட போது பாருங்கிற அவர் கலைப்பு கடைச்சி வர இருக்கணும் பரம்பரை கல்வி உங்க அப்பாவும் அருமனியம் வாய்ந்தாரு திருக்கு பெருமான் அப்பர் பெருமான் வந்தார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டின உங்களுக்கு தெரியாததை சொன்னேன்னு சொல்லவே மாட்டேன் எந்த மகானுபாவம் என்னவிட நின்றா தெரிந்தவர்களும் இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால நினைவூட்டினேன் என்றுதான் நான் சொல்லுவேன் ஆக திருவதிக வீரட்டான விருட்டு புறப்பட்டார் பல சோதனைகளை அனுபவித்தார் திருப்பாவிரி புயல் கரையேறினார் இப்ப நாம என்ன செய்யணும் நேர கோயிலுக்குத்தான் போகணும் நீ போறியே கோயிலுக்கு போகாத நாளே தன்னை மறந்த நாள் ஏதோ இருக்குமோ என்னமோ ஆமா அப்படியும் இருக்கும் அல்லவா போன வருஷம் பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி என்னை மறந்த நாள் நான் ஆமா உணர்வே இல்லாமல் போய்விட்டு உணர்வு வந்த போது பார்த்தேன் ஆஸ்பத்திரியில இருந்தேன் அண்டைக்கு விட்டு போயிருக்கும் என்னமோ இல்லையா ஆமா உணர்வு இருந்ததுன்னா நிச்சயமா கோயில் போய்ட்டு ஆக சுவாமி இப்படி காட்டியிருக்கிறது நமக்கு என்ன அர்த்தம் அந்த மாதிரி நீயும் இரு என்றுதான் நமக்கு அவர் சொல்கிறார் என்று நாம் எண்ணிக்கொள்ள இன்னும் ஒரு சிலதை உங்களுக்கு நானே ஊட்ட காத்திருக்கிறேன் இவர் வந்து இந்த சமயத்திலிருந்து வேற்று சமயம் ஆகிய சமண மதத்துக்கு போய்விட்டார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டேன் உங்களுக்கு தெரியவும் செய்யும் அதற்குதார திருமான் என்ன சொல்லுகிறார் நம்பர் அருளாமையினால் வேற்று சமயம் போனார் அப்படின்னு எழுதிட்டார் அப்புறம் குறை சொன்னாரா பாத்தீங்களா ஆமா கற்புடைய பெண் ஒருத்தி கணவன் பேர்ல தப்பு சொல்ல மாட்டாள் ஆமா கண்ணகிய விட்டு பிரிந்து விட்டான் சோவரன் திரும்பி வந்தான் இவ அழுத அழாதே கண்ணகி என்று சொன்னான் அப்ப சொன்னாலும் அவ இத்தனை நாளும் அடியார்களுக்கு நீயும் நானும் இருந்து அமுது படைக்க கூடிய புண்ணியத்தை நான் இழந்து விட்டேனே அழுதாள சொல்லுகிறார் நான் திருப்பதி அரசு தொட்டவனல்ல சொல்லதை கேட்டுதான் சொல்றேன் இல்லவா ஆக அந்த மாதிரி கற்புடைய பெண் கேட்குறார் சரிமா என்ன சொல்லுகிறார் அப்ப நாயனா இருந்தாலும் இரு போட்டுதான் சொல்லுவார் அப்பர் சொன்னான் என்று சொல்லவே மாட்டார் சொன்னான் என்று சொல்ல மாட்டார் இரு போட்டு சொல்லவே மாட்டார் எந்த நாயனாரையும் மங்கேஷ் அரசியார் என்றுதான் சொன்னார் மங்கே கரசி என்று நெருச்சி விடவில்லை ஆர் விருதி போட்டு தான் சொன்னார் அவர் ஆமா மங்கேஷ்கரசியார் என்றுதான் சொல்லுவார சொன்னாள் என்று சொல்ல மாட்டார் அவர் இது பெருமான ஒரு தனி தெய்வத்தன்மை வேற்று மதத்துக்கு போனது சிவன் அருளாமையினால் வேற்று சமயம் என்ன எழுதினார் திரும்பி வந்து விட்டார் இத சொன்ன யாரு தெரியுமா தஞ்சாவூர்ல ஒரு வக்கீல் பிராமணன் சேக்கிரார் கோயில் வந்தார்னா அங்கே குப்பையா இருக்கா கூலமா இருக்கான்னு பார்க்க மாட்டார் எம்பெருமான விழுந்தவர் அவரு சேக்கிரார் அடிப்படி என்று பேர் ஆமா சேக்கிரார் கோவில் திருப்பணின்னு நான் சொன்ன போது செக்கமான பொருளை எனக்கு கொடுத்தவர் ஆமா சேக்கிரார் கோவில் திருப்பணி பண்ண போறேன்னு சொன்னேன் உனக்கு அந்த புண்ணியம் கிடைக்குது அப்பா என்ன வேணும் உனக்கு நான் கொடுக்க சொல்றேன் இப்ப கூட மறுபடியும் திருப்பணி செய்ய இருக்கிறேன் திருநாகேஸ்வரர் கோயிலை கட்டியவர் சேக்கடார் பெருமாள் திருநாகேஸ்வரம் என்பது கும்பகோணத்தில் அந்த ஊர்ல மண்டபம் எல்லாம் கட்டி இருக்கிறார் அவருடைய சிறையெல்லாம் அங்க இருக்கிறது இங்க குண்டத்தூர்ல ஒரு ஊருக்கு ஒரு ஊர் உண்டாக்கி அதை திருநாகேஸ்வரம் என்பதற்கு பெயர் வைத்து அதுக்கு நாற்பது ஏக்கரோ அறுபது ஏக்கரோ நிலையை கட்டினேஸ்வரம் ஆமா அந்த கோயிலை கட்டிய கட்டினாரல்ல அந்த கோயில்ல ஒரு சேர்க்கார் திருவுருவம் இருக்கிறது சின்ன கோயில் இருக்கிறது சின்ன கோயில் தான் இருக்கிறது அத கொஞ்சம் பெருசா கட்டி ஒரு மண்டபம் போட்டு கும்பா நினைக்கிறேன் விட்டுறேன் விட்டுறேன் ஆக வேற்று வருமான எழுதி வைக்கிறார் ஆக இவருடைய தேவாரத்தில் என்ன வருகிறது நான் வேற்று மதத்திற்கு போனேன் என்று சொல்லிவிட்டு ஏன் அதை எழுதி வைக்கிறான்னு கேட்டா நாமளும் அப்படி தவறு செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் இல்லையா நாமளும் இந்த மதம் சைவ மதம் சிவ மதம் உலகம் எல்லாம் இப்ப கூட சமீபத்தில் எங்கே ஒரு ஊர்ல தோண்டினான் ஒரு சிவலிங்கம் இருந்து கிடைக்குது என்று சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னே நியூஸ்ல வந்தது ஆமா ஒரு பூவை கிள்ளினால் அதுக்குள்ள சிவலிங்கம் இருக்கிறத நாங்க பார்த்தோம் அரடி பூ என்று ஒண்ணு இருக்கிறது அதுக்கு என்னமோ பட்டைன்னு சொல்லு வாங்கி நின்றுாய் போட்டு சொல்லுக்கு அதுதான் பொருள் கிடைக்கிறது ஆக அந்த மாதிரி இந்த நெறியை விட்டு நாம எங்கேயாவது தவறி விடுவோமோ என்று எண்ணினாரோ என்ன சாமி சில பதிகங்கள் அப்படி பாடி வைக்கிறார் விட்டு வேறொரு சமயத்தில் போய் நமக்கு நல்ல கதை கிடைக்கும் என்று நான் அறிவின்மை என்ன உரிய தூக்கி என்ன கஞ்சி வைத்திருப்பான் என்று சொல்லுவார்கள் எனக்கு தெரியாது சரி தன்னுடைய முகத்தையும் பறி கொடுத்திருக்கிறார் அங்கே தவறு செய்துவிட்டேன் எழுதி வைக்கிறார் வராது வரக்கூடாது நினைச்சுதான் எழுதி வைச்சிருக்கிறார் நான் எண்ணுகிறேன் ஆமா பொய்யான கருகாம் தொங்கும் ஒவ்வொரு இலையிலையும் உள்ளுருக்கும் அதுக்கு மேல ஏற முடியுமா முடியாது அந்த பழத்துக்கு போய் நீட்டு தொங்கியது கிடையாது எழுதி வச்சார் மூவாயிரம் ஆண்டு தவம் இருந்து பெற்ற தமிழ் திருமூலர் திருமந்திரம் ஆமா ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை தவம் இருந்து பெற்றார் என்று வரலாறு நமக்கு கிடைக்கிறது அந்த திருப்பாடல்கள் அத்தனையும் திருவாவரதுறையிலிருந்து தானே வந்தது நமக்கு அல்லவா அதை செப்பேடு செய்து கோயிலுக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற அரச மரத்திற்கும் கீழே புதைத்திருக்கிறார்கள் நமது பெரியவர்கள் விஞ்ஞான சம்பந்தம் அங்கே போன போது இங்கே என்ன தமிழ் வாசனை அடிக்கிறது அவனு சொன்னாராம் இது வரலாறில் இருக்கிறது அல்லவா வரலாறு எதுவும் இல்லை கர்ணபரம்பரை செய்தியில்தான் இது இருக்கிறது ஆமா என்ன தமிழ் வாசனை அடிக்கிறதுன்னு சொன்னாராம் அங்கதான் திருமர் திருமந்த செப்பரேட்ல இருந்தது என்று சொல்லுகிறார்கள் அவருக்கு தெரிந்தது தெரியும் எழுதி வைக்கிறார் ஆக கனியிருக்கேன் என்னை என்னைவமா இவருடைய திருத்தாண்டம் ஒண்ணு உங்களுக்கு நிறைவேற்றுமா சொல்லட்டுமா கருவாகி குழம்பிருந்து கணிப்பு மூளை கண்ணகம் வெள்ளனு சேர்த்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி வந்தால் வளர்க்கப்பட்டு திருத்தாண்டகம் எப்படி இந்த மனிதன் தோன்றுகிறான் பார்த்தீங்களா கருவாகி கழித்து மூளை கண்ணறும் சேர்ந்து உருவாகி புறப்பட்டு சொல்லி அழுதார் பெரும்பகுதியை அவர் பாடம் சொல்லும் போது அழுதுகிட்டே இருப்பார் ஏன் அவருக்கு நல்ல பொருள் தெரியும் ஏன் அழுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்து அழுதாருந்தான் பேசாம இருந்துருவாரு புத்திய வச்சு பேசாம உட்கார்ந்து இருந்து அந்த ஆதங்கம் தீர விட்டு மறுபடியும் பொருள் சொல்லுவார் என்ன சொன்னார் இங்கு ஒரு தென்னால் வளர்க்கப்பட்ட கருவில வந்து ஆண்டவன் பெண் வடிவத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கிறான் பெண் வடிவத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கிறான் இது கீழே விழுந்த உடனே சட்டக்குறைய பெண்களுடைய வடிவம் முகத்தை தானே மாறுகிறது அல்லவா பாக்கி எல்லா உறுப்பும் ஒன்று போல தானே இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராரும் உடம்ப சொன்னாரி உடம்ப சொன்னாரா இல்ல உயிராரும் சொல்லி தலை விதியும்ப்டுத்தி போகும் அதை பிடிக்க போய் ஆகாயத்தில் கருப்பு ஒரு காக்காயை போய் புத்தி எப்படி தனியை பறிக்க போனவன் காய பறிச்சது போலவன் காக்கை பின்ன போனது போல என்ன தவறு செய்து விட்டேன் எழுதி வைக்கிறார் பழமொழி திருப்பதிகம் என்று ஒன்று இருக்கிறது ஆமா அதுல உங்களுக்கு நான் நினைவூட்டி இன்னொன்று சொல்ற அது ஒரு சடங்கு அவங்களுக்கு அப்படி இந்த சடங்கு ஒருத்தர் பிடிச்சதுனால தான் இந்த தலையில ரத்தம் வந்து சீயா போனது அவர் தான் சீத்தலை சாத்தினார் என்று சொல்லுகிறார்கள் இது சரியா இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது தப்பாவும் இருக்கலாம் ஆக இந்த தலையை பிடிச்சு பிச்சு போடுறது இல்லையா பொறியற்ற சமன் மீட்டர் அறிவு கட்டவர்கள் எழுதி ஆமா நான் அந்த கூட்டத்தை போய் தேர்ந்தெடுப்பது தப்பல்லவா என்று நினைக்கிறார் அதனால அந்த திருப்பதியும் பாடி வைக்கிறார் பொறியற்ற சமன் மீட்ட சொல்லை கேட்டு அந்த சமணர்கள் வந்து ஆடை இல்லாமல் இருப்பார்கள் ஆடை கட்ட மாட்டார்கள் இப்ப கூட இருக்கிறார்கள் என்ன ஊரியா சரவணம் இருப்போம் நம்ம சமுதாயம் என்று வருகிறான் இருப்போம் இந்த ஆடை உடுத்தாமல் வருவதை கண்டாக்க பெண்கள் கடவுள் சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்களா அந்த சமுதாயத்துல போய் நான் சேர்ந்தேனே அறிவிதி அப்படின்னு வருத்தப்படுறார் இவர் நான் அந்த சமயத்துல இருந்தே அப்ப என்னுடைய ஆவியை போகாமல் காப்பாற்றி விட்டாயே நீ அப்படின்னு சந்தோஷப்படுற அப்ப போயிருந்தா என்ன ஆகிருக்கும் அங்க தர்மசேனம்னு அவருக்கு பேர் தர்மசேனன் ஒளி நான் அப்படின்னு வந்திருக்கும் அப்ப என்னுடைய ஆவியை போக்காமல் என்னை காப்பாற்றி விட்டாயே சாமி அப்படின்னு சந்தோஷப்படுறார் சந்தோஷப்பட்டு எழுதினா பதிகங்கள் இது பதிகம் இது அந்த ஊர் நான் பிச்சைக்கு போனா எவ்வளவு பைத்தியக்கார சனமோ அந்த மாதிரி இல்லவா நான் வேற ஒரு சமயத்துக்கு போயிருந்திருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு நான் உங்களுக்கு மூணு பாட்டு மாத்திரம் தான் நினைவூட்டினேன் இல்ல ஏழு பாட்டு அதுல இருக்கிறது உங்களுக்கு வசதி இருக்குமே உங்களிடம் தேவாரம் இருக்குமே உங்களுக்கு நினைவு மூன்று பாடல்களை நான் உங்களுக்கு நினைவு ஆக வேற்று சமயத்தை போய் நான் வீணையை கட்டுவிட்டேன் வேண்டாம் ஆழ்வாய் எடிதல் இந்த எலக்ட்ரானிக்கை கண்டுபிடித்து விட்டான் அவன் செவிடு இதெல்லாம் நான் ஏதோ ஓரளவுக்கு தான் சொல்றேன் அவன் என்ன நினைச்சான் சூடான ஒரு பொருள் எலக்ட்ரானிக் உண்டாக்கும் கண்டுபிடிச்சான் ரயில் வந்து அந்த வீல் நல்லா சுத்திட்டு வந்து சூடாந்து அதை கொண்டி வச்சாரு அதை பத்திக்கிடுது அங்க இருந்தவங்க அடிச்சுட்டான் ஆனா தான் அவருக்கு போச்சு எழுதி விக்கிறாங்க நான் படிக்கிறேன் அது தப்பாகவும் இருக்கலாம் நான் நினைச்சத சொல்றேன் கண்டுபிடிக்கான்த்தம் போட்டு நீங்கள் எழுதி எழுதிதானே பின்னால வந்தவன் ஒட் பண்ணி பார்த்தானா இந்த வகையில எலக்ட்ரானிக் வராதுன்னு அவன் தெரிஞ்சுக்குவான் அதனால அத வேஸ்ட் எப்படி சொல்ல முடியும் அவனு கேட்டானா அந்த ஆழ்வா எடுக்க அது போல சாமி எழுதி வச்சிருக்கிறான் என்ன காரணம் நாம வேற்றூர் சமயத்துக்கு போக தேவையில்லை உன்னுடைய சமயமே பெரிது உன்னுடைய கடவுளே பெரிது என்று நீ நினைத்து விடு என்று சொல்வது போல் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன் அப்புறம் திரு பழையாறை வடகளி என்று ஒரு கேத்திரம் இருக்கிறது பாடல் பெற்ற கஷேத்திரம் அது சோழர்கள் பெரும்பகுதி சண்டை போட்டு தன்னுடைய வாழ்நாளில் சில நாட்கள் பழையாறை விடதடியில் வாழ்ந்திருக்கிறார்கள் சோழன் குப்பெரும்பண்ணல்ல சோழன் ஒருவன் அல்லவா அந்த சோழனுடைய பெண் மணிமுடி சோழன் என்று அவனுக்கு பேர் அவன் தங்கியிருந்தான் திரு பழையாறை விடதடி பழையாறை வடதடி என்ற ஊர்லதான் மங்கையர் சார் பிறந்தார் ஆமா பாண்டியன் நெடுமாறனுக்கு வாழ்க்கைப்பட்டார்களே அவர்கள் வாழ்க்கையை திருத்தினார்கள் அந்த அம்மா இல்லைன்னா சைலத்துக்கு வந்திருப்பானா நிச்சயமாக சம்பந்தர் வந்தால் இந்த நோய் தீர்ந்து விடும் என்று சொன்னார்கள் யாரும் அந்த கோயிலுக்கு போகாதிருந்த போது மங்கையக்கரசியாரும் குலச்செய்யாரும் மாத்தம்தான் அந்த கோயிலுக்கு போய் கொண்டிருந்தார்கள் அதனால சம்பந்தருடைய திருப்பதியத்திலே பத்து பாட்டுல ஒரு பாட்டு மங்கையர் கரசியாருக்கும் ஒரு பாட்டு குலச்சிலியா இருக்கும் அஞ்சு பாட்டு மங்கையர் கரசியா இருக்கும் அஞ்சு பாட்டு குரச்சிலியாருக்கும் பாடி வைச்சார் இவனையே பாடி வந்த துணியான சம்பந்தர் மங்கையர் கரசியாருக்கும் பாடி வைச்சார் மங்கையற்க இருக்க முடியல கோயில் போன போது ஓரமா ஒரு உருவம் திரு குலச்சரியார் அரசியார் அப்படின்னு தோலை பிடிச்சி தூக்கிவிட்டார் அந்த புனி அவருக்கு ஆமா அப்ப அந்த அம்மா சொன்னாலும் என் பதியும் நானும் செய்த புண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க பதி என்பது கணவனுக்கும் வரும் ஊருக்கும் வரும் அல்லவா என்னுடைய பதி செய்த புண்ணியம் அப்படின்னு சொன்ன போது என்னுடைய செய்த புண்ணியம் பின்னால வரப்போது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னுடைய ஊர் செய்த புண்ணியம் என்று சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள் சேக்கியாருடைய அருட்கவியினுடைய எண்ணம் அது அந்த மங்கேஷ்கரசியார் பிறந்த ஊர் இந்த திருப்பழையாறை வடதவி அந்த ஊருக்கு போனார் திருநாவுக்கரசர் கோயில் நல்லா பெருசா இருந்தது மண்டபம் எல்லா இருந்தது எல்லாத்தையும் உள்ள போய் பார்த்தார் கருவறையில சிவலிங்கம் இல்லை கருவறையில சிவலிங்கம் இல்லை சாமியை காணும் அப்படின்னு கேட்டார் ஆரோக்கியம் சொன்னா இந்த சாமி இங்க இருந்தது யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டான் காணும் அப்படின்ட்டான் எடுத்து போனதுல தமிழர் கூட்டம் இருக்கிறது அவர்கள் தான் எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்ன இந்த வரலாறை நமக்கு சொல்லி வைத்தவர் யார் தெய்வ சேர்க்குறாரு பெருமா ஆமா எந்தெந்த சமயத்துல எந்தெந்த தேவாரம் பாடி வைத்தது என்று நமக்கு எழுதி வைத்தவர் தெய்வ சேர்க்கிறாருமா அவர் எழுதி வைக்கல மாணிக்கவாசகர் எப்ப பாடினாரு நமக்கு தெரியல பிடித்த பத்து எப்ப பாடியது அச்ச பத்து எப்ப பாடியது என்று நமக்கு தெரியாமலே போய்விட்டது தெரிய வைத்த புள்ளியம் தெய்வம் சேர்க்கிறார் வருமா இல்லையா ஆமா அதனால்தான் அதற்கு திருக்கொண்டர் புராணத்துக்கு படித்து பார்த்த நமது பெரியவர்கள் பெரிய புராணம் என்று எழுதி வைத்தார்கள் அதற்கு பேர் ஆமா சாமியை காணும் இந்த சமணப் இங்க இருக்கிறான் அவங்க தான் தூக்கூண்டு எங்கே போட்டா போதற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியா ஓஹோ ஆனா போயிட்டு போகுது போடா வேற ஒரு சிவரிங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் கிடையாது அந்த சிவரிங்க இந்த இடத்துக்கு வந்தாரோடய நான் சாப்பிட மாட்டேன் சேக்கிர்பெருமான் எழுதி வைத்த பாடல் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன் வண்ணம் கண்டு நான் உண்மை வணங்கி அன்றி போகிறேன் போக மாட்டேன் அப்புறம் என்று எண்ணம் முடிக்கும் வாசிசர் இருந்தார் அமுது செய்யாதே சேக்கிரார்பிரிமான் எழுதி வைத்த பாடல் அந்த இடத்துல இதை வச்சு நான் போக மாட்டேன் சிவலிங்க வந்தாலோடய நான் போக மாட்டேன் அது மாத்திரம் இல்ல சிவலிங்க வரவழை நான் சாப்பிடவும் மாட்டேன் அப்படி இருந்தார் அரசன் கனவலையும் இவர் கனவலையும் வந்து சொல்லியிருக்கிறான் என்றுதான் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல சந்தேகம் அரசன் கனவு போய் சொல்லியிருக்கான் நான் என்ன இடத்துல பூமியில் என்ன மறைத்து வைத்திருக்கிறார்கள் நீ எடுத்துக் கொண்டு கோயில்ல வைத்து விடு என்று சொல்லிவிட்டான் சிவன் அரசன் வந்து அதை தோண்டி எடுத்தான் கோயில்ல கொண்டு வச்சான் அதுக்கப்புறமா என்று வரலாறு அப்போ ஒரு பதியன் சொல்ற மறைக்க முடியுமா அவன் நீ பேரொழி பிழம்பு நீ நெருப்பு வடிவனன் உன்னை மறைக்க முடியுமா அவன் அவனால முடியுமா அப்படி பதியும் பாடி விட்டார் மன் கையல் உள்நிலையினால் மறைக்கான் மறைக்கொள்ளுமே ஒரு பகுதி நான் உங்களுக்கு பின்னால் நினைவூட்டுவேன் விஞ்ஞான சம்பந்தருடைய அற்புத பதிகங்கள் என்று பின்னால நான் நினைவூட்டுவேன் இந்த முக்கியமான பகுதியை மாற்றம் நினைவூட்டிவிட்டு அதுக்கு அப்புறமா நேரம் இருக்கும் போது அதெல்லாம் நான் செய்ய எண்ணி இருக்கிறேன் இந்த இரண்டு பதிகம் நான் இந்த தமிழர் எரிக்கு அவர் சென்றது தவறு என்று எழுதி வைத்த அருளி செய்து வைத்த திருப்பதிகம் இரண்டு இருக்கிறது அதை நான் உங்களுக்கு நினைவூட்டணும் அது முடிந்ததற்கு அப்புறமாக சுந்தரருடைய வாழ்க்கையிலே முக்கிய முக்கியமான பகுதி என்று நான் எண்ணி இருக்கிறதை நான் உங்களுக்கு நினைவூட்ட எண்ணி இருக்கிறேன் அது அடுத்த மாதம் இரண்டாவது வாரமே நமக்கு உண்டு இந்த மாதம் நம்ம மூன்றாவது வாரத்தில் வைத்துக் கொண்ட காரணம் இரண்டாவது வாரத்திலே சங்கராந்தி வந்ததுனால அது மாற்றினோம் அதனால அடுத்த மாதம் நிச்சயமாக நமக்கு பதினோராம் தேதி இரண்டாவது வாரம் நமக்கு வருகிறது அதிலே அந்த இரண்டு பகுதியும் உங்களுக்கு நான் சொல்லிக்காட்டி அதற்கு அப்புறமா சுந்தரருடைய வாழ்க்கையில முக்கியமான பகுதிக்கு செல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன் நேரம் காலம் நமக்கு மிக முக்கியம் அல்லவா ஆமாம் என்று சொல்லி நாம் எல்லாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம் இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரம் அதாவது பதினோராம் தேதி வந்து எனக்கு நினைவு அப்பொழுது நாம் சந்திப்போம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய shivaya shivaya namo om om namo shivaya shivaya namo om om namo shivaya shivaya namo om om namo shivaya shivaya namo om vai namo om namati vai jivaya jivaya namo